சத்குருஸ்வாமி கீஜை குரு கருப்பியார் கர்க்க பாவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சுப்பிரமணிய சுவாமி குஹன் அவன்தான் அதாவது ஹிருதய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவன் குக்கியமாக இருக்கக்கூடியவன் அதாவது ஹிருதய ஸ்தானத்தில் அதாவது மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடியவன் அதுதான் பரமாத்மா ஈஸ்வரன் பரமேஸ்வரனும் சுப்பிரமணிய சுவரம் அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியை தேவ சேனாபதியாக அடைந்தார்கள் அதனால் தேவர்கள் வந்து சுப்பிரமணியனை குகனை வந்து தேவலோகத்தை ரட்சிப்பதற்காக வந்தாச்சு அதனால் முகுந்தராஜனை முகுந்த ராஜா சக்கரவர்த்தி பார்த்து ராஜா நீங்கள் எங்களை ரஷிப்பது வரைக்கும் உடனே ஏதாவது வேலை பண்ணுவோன்னா கைட்டு ஸ்வார்த்த குசலாகான்னு இருக்கும் நிறைய ப ப இவ மகாவிஷ்ணுவே ஆக நான் கிருஷ்ணனே சொல்லுவார் அந்த தேவர்கள்லாம் ஸ்வார்த்த குசலாக ஸ்வயக்காரிய புலிகள் வரலாம் உடனே வேலை போகிறோம் நீங்கள் கடம்பு போயிடலாம் நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலான்னு சொன்னார் இப்போ வீரனே மனுஷ லோகத்தில் சற்றுக்குள் இல்லாத ஆட்சிகள் இருந்தது பெரிய ஆட்சி சூரிய வம்சாட்சி ஆச்சேன் சூரியவம்சாட்சி எங்களை ரஷிப்பதற்காக எல்லாத்தையும் விடுவிடும் உங்களால் போகங்களில் விடப்பட்டது இப்போது உங்களுடைய பிள்ளைகள்லாம் யாரும் இல்லை பட்டமகிகள் இல்லை பந்துக்கள் இல்லை உங்களுடைய அமைச்சர்கள் இல்லை மந்திரிகள் யாரும் இல்லை உங்கள் காலத்தில் இருந்த பிரஜைகள்லாம் யார் இல்லை இப்போ காலம் மாறி போயிடுது அந்த நேரம் மாறி போயிடுது அதனால் பலவான்கள்லையும் அதிக பலசாலியும் இருக்கிற பலவான்கள்லாம் ஒன்னா சேர்த்து அதில் அதை பலவான்களுக்கு மேலே பலசாலிகளுக்கு மேலே பலசாலியாக அதிக பலசாலி சர்வ வல்லமை படைத்தவர் சர்வம் சக்தி படைத்தவர் பராக்கிரமம் படைத்தவர் அழிவே இல்லாதவர் பிறப்பிறப்பு இல்லாதவன் குன்ற குறையாதவன் காலரூப்பியா இருக்க அப்படிப்பட்ட பகவான் வந்து ஒரு இடையன் இருக்கான் இடைய குளத்தில்லாம் இருக்கார்ப்பா அதனால் அதில் வந்து பசுக்களை எப்படி வந்து விளையாட்ட அவரை வந்து அப்படியே மே மாடு ஓட்டின்னு போராட அப்படி பிரஜைகளை இங்கே எங்கேயும் விளையாடிண்டு அப்படி ஓட்டின்னு போராடுறவர் அதனால் சொல்கிறார் சம்யோக்தி வினோக்திஜின்னு சொல்லுவார் இதில் அப்போ ரெண்டு மணி நேரத்தில் வரும் அப்படி பண்ணுறார் ஆகினால அவர் பண்ணுவார் உங்களுக்கு மங்களம் ஏற்பட்டும் இப்போ எங்கள்கிட்டேருந்து மோட்சத்தை தவிர கைவல்யம் இருத்தே மோட்சத்தை தவிர வேறு என்ன வேணா வர வாங்கிக்கோங்கோ அழிவில்லாத கொன்றார குறையாத அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவான சிவன் நாராயணன் ஒருத்தர் தான் மோட்சத்தை கொடுப்பதற்கு அதிகாரம் கொண்டவர் மோட்சத்தை கொடுப்பதற்கு அவருக்கு ஒத்தரு தகுதி இருக்கிறது அவருக்கு அதுக்கு வந்து இது இருக்குது அதுக்குண்ட பவர் இருக்குது பவர் மோட்சத்தை கொடுக்க பவர் யாருக்கு இருக்குது அந்த மகாவிஷ்ணுவான சிவன் நாராயணன் ஒருத்தருக்கு அப்படி அவர்கள் சொன்னார்கள் அது நேத்திக்கு பார்த்த கதையில நேத்தி பார்த்த விஷயத்துல விவரமா பார்ப்போம் ராஜா கேட்டார் பரீட்சித்த பிரம்மரிஷியன் பார்த்த மாத்திரத்துல அந்த கால சொல்லப்பட்ட அந்த எவனை ராஜா அவன் என்ன ராட்சதனா சாம்பலாக்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த மனுஷன் யாரு பேர் என்ன அவர் பேர் என்ன குலம் என்ன அவருடைய சக்தி என்ன திறமை என்ன சாமர்த்தியம் என்ன பெருமை என்ன இந்த குகையில் எதுக்கா இங்கே வந்து எதுக்காக தூங்கினார் எப்படி கேள்வி கேட்டான் ஒரு சொல்கிறார் ஆராஜனே அந்த பெரியவர் எக்ஷுவாக்கு குரத்தில் பிறந்தவர் மாந்தாத்தான்னு சொல்லப்பட்ட சக்கரவர்த்தி அவனுடைய பிள்ளை முஜுகுந்தன்னு பேர் கொண்டவர் பிராமணர்கிட்ட மிகவும் பக்தி கொண்டவர் பிராமண பக்தி கொண்டவர் பிரம்மண் பக்தி கொண்டவர் உண்மையில் தீர்மானமாக சக்கிய பிரதிஜர் போரில் தோல்வியே காணாதவர் அதாவது ஒரு சங்கிராமம் போர் ஒரு சண்டைன்னு வந்ததுன்னா அதில் வந்து தோல்வியே அடையாதவன் அசுர்ட்ட பயந்த இந்திரன் வந்து இந்திரனும் இந்திரனை சேர்ந்த மற்ற தேவர்கள்னா அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த முச்சுக்குந்தனை பிரார்த்தனை பண்ணார்கள் வேண்டினார்கள் அவர் ரொம்ப காலம் தேவர்களை ரட்சித்து கொண்டு அந்த தேவலோகத்தில் இருந்தார் தேவர்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமியை முருகனை குகன் அவரை வந்து தேவலோகத்திற்கு பாதுகாவரனாக சேனாபதியாக அடைந்தார்கள் அதாவது தேவசேனான்னு சொல்லப்பட்ட அந்த கல்யாணம் நடந்தப்புறம் திருப்பரங்குன்றத்தில் அதுக்கப்புறம் அவர் சேனாபதியாக இருக்கார் அவர் அவர் தான் சேனா சேனானினால் அம் ஸ்கந்த கண்ணன் அவனுடைய விபூத் யோகத்தில் அப்படி ஸ்கந்தனான குகனான சுப்பிரமணிய சுவாமியை அவர்கள் வந்து தேவலோகத்திற்கு சேனாபதியாக அடைந்தார்கள் அதை அடைந்த உடனே முக்குஞ்சு முத்துக்குந்தனை பார்த்து ராஜனே இப்போ இவ்வளோ காலம் எங்களை வந்து ரட்சித்து வந்தீர்கள் போறும் நீங்கள் இந்த பொறுப்புலேருந்து விளைக்கலாம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்கள் விளைக்கலாம் இந்த பொறுப்பிலையும் விளைக்கலாம் நீங்கள் நீங்கள் எத்தா சக்தி போகலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வீரனே இந்த லோகத்தில் பூலோகத்தில் எந்த ஒரு பகைவர்கள் விரோதிகள் இல்லாத ராஜ்யத்தை விட்டுட்டும் அதை விட்டு எங்களை ரட்சிப்பதற்காக ஈடுபட்ட நீங்கள் வந்து எல்லா ஆசைகளும் திறந்தீர்கள் என்ன ஒன்றையும் அனுபவிக்கலை வந்திடும் இன்னைக்கு உங்களுடைய புத்திரர்கள் யார் இல்லை உங்களுடைய பட்டத்திராணிகள்லாம் யார் இல்லை சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை அமைச்சர்கள் இல்லை மந்திரிகள் இல்லை மக்கள்கள் இல்லை எல்லாம் காலத்தால் எல்லாம் போய்விட்டார்கள் காலத்தால் எல்லாரும் போய்விட்டார்கள் காலனுடைய வசமாயிட்டார்கள் காலன் மிருத்து யமன் எல்லாம் உண்டுதான் வசமாயிட்டார்கள் எல்லாம் அப்படின்னா நடத்தும் எல்லாம் இறந்து போயிட்டார்கள் இல்லைன்னு அப்போ வலிமை மிக்கவனுக்கு வலிமை மிக்கவனாக வலிமை மிக்கவர் எழுக்கு வலிமை மிக்கவர் எழுக்கு வலிமை மிக்கவனாக கூடிய அப்படிப்பட்ட அந்த பகவான்தான் அவன் தான் காலம் காலரூப்பியா இருக்கிற மாதிரி விஷ்ணு புராணத்தை சொல்லுது அவனுடைய ஒரு அம்சமே காலரூப்பு சிவன் நாராயணி ஒரு அம்சமே காலரூப்பு காலம் அழிவில்லாதவர் குன்றாத குறையாதவர் பிறப்பிறப்பற்றவர் இடையன் வந்து எப்படி மாடு மேய்க்கிறான் விளையாட்டா மாடுகளை விரட்டி மேய்க்கிற மாதிரி மக்களை ஜனங்களை தீவராட்சிகளை இங்கே இங்கே விரட்டி விளையாடுறார் அவர்தான் விளையாடுறார் அழகில்லா அழகிலா விளையாடக்கூடியவன் அலை அவர் தலைவர் சரண் நாங்களே சொல்கிறார் அப்படி அவர் விளையாடுறார் அப்போது அவர் சம்யூனோக்தி வினோக்திக்க ரெண்டு மூணு இடத்துல ஒரு பாகு இருக்கும் உங்களுக்கு கஷேமனம் ஏற்பட்டும் நல்லது நடக்கட்டும் மங்களம் ஏற்பட்டும் மங்களம் ஏற்படும் இப்போ முக்தி தவிர வேறு எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கார் எங்கும் பரவி இருக்கார் விபுத்தம் பிரபுத்தம் கொண்டவர் அப்படி ஆம்னி பொசன் ஆம்னீஷியன் ஆம்னி பட்டன் ஆம்னி பொட்டன் ஆம்னீஷியன் ஆம்னி பிரசண்டா இருக்கூடிய அழிவில்லாத குன்றார குறையாத அந்த பரமாத்மா சிவன் நாராயணனால் விஷ்ணு தான் முக்தி கொடுவதற்கு ஒரு சக்தி படைத்தவர் அதிகாரம் கொண்டவர் அவ்வளதான் முடியும் அப்போ தேவர்கள் இப்படி சொன்னவனு மூச்சுக்கு வந்து பார்க்கிறார் மேல இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேல மூலத்தை தொடர்வோம் येव मुक्ता स देव अभिवन्ध्य देवा अभीवध्य गुहाविट्टो असगिट्ठ गुहा निद्रया देदत्याव मुक्ता सवै देवा अभीवध्य महायश असगिट्ट निद्रया देवदत्या तुमा ஸ்வம் யாத்தம் வேர் போரியே ேத்தனா சயா திருமாத்தோ பமீ தபம் யாத்தம் எஸ் மத்தியோரியே மாேத்தனா சையா திரஸ் பமீ தான் சுவரிடப்பீமே யவனை பமசா நீ ஆனையமச்சும்தலோக்கியம் பீட்டகோசேயம் விவச்சவசம்ராஜ கௌஸ்துபேன விராஜி தமாலோக்கியம் பீட்டகோசயவசனம் விவச்சவசம்ஜஸேஜம் ஓச்சமான வைதியந்த சாருப்பவனம் புரன்மக்கண்டலம் சத்துபுஜம் ரோச்சமான வைஜயம் புரன்மக்கண்டலம் பிரேட்சணீலோக்காஸ்மி அபீட்சவ மத்த மூகேந்திரோதாரவிக்கமே திருலோக்கிய சாணுமி அபீட்சவ மத்த மருகேந்திரோரம் பரியப்பட்சன் மி தேஜச தயர்ஷிதா சன்கைராஜ துர்ஷம் இவ தேஜசா பரியப்பட்சன் மகாபுதி தேஜசா தியிதா சங்கிதா சன்கை பிராராஜர்ஷம் இவ தேஜசா இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்பம் இருபத்தி இருபதாவது ஸ்லோகத்திலிருந்து மறுபடியும் பார்ப்பம் இருபதாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து பார்ப்பம் மு சைதேவா அபிவந்திய மய அசிட்ட விஷ்வம் நிவத்தையம் முத சபைவா அபிவந்திய மகாஷாஹம் அசயிட்டு விஷ்வம் நிறையத்தையம் ஸ்வாம் யாத்தும் யூ மே போ அச்சேத்தன சய்டம் வஸ்மீத்திர்க்ஷ பாபம் யாத்து மோதே ராத் ஆமேத்தன ஆதையே ஃபம் அச்சேதனம் ஸ்வா யாத்து எஸ் மே போதகேம் அச்சேதனோம் அச்சேதன சயா தத்தும் வீத்து தீம் யவனே வஸ்சானியீத்தே பகவன் சுவரிஷவ ஆனையமே ஊக்குமே யவனே வஸ்சானீத்தே பகவான் சுவரிஷவ ஆனையமாயீமியன பீட்டகோசியவாசனம் திருவந்தராஜிரே கௌஸேன விராஜி சமாோக்கிகணம் பீட்டகோசேயவம் இவத்சவம் பராஜிரே கௌஸ்துபேன விராஜி சிரோமான வைதிக்தியஜமிரசனுண்டம் சத்துபுஜம் ரோச்சமான வைதிகத்தியஜயப்பசவனம் பிரேட்சணீலோராணீய மத்த மருந்திரோய்லோக்கியம் அபீட்ச வயசும் மத்தமேந்திரோதாரவிக்கமும் பரியப்பட்சுன் மகாபுதிகே தேஜசா தியித சங்கிரஹா சனகேர் ராஜா துர்தர்ஷம் இவ தேஜசா பரிய பிரச்சன்மஹா புத்திகி தேஜசா தசிய தரிஷிதா சங்கிரஹா சனகேத் ராஜா துர்தர்ஷம் இவ தேஜச பரிய பிரச்சன்மகா புத்திகி தேஜசா தஸ்ய தரிஷிதா சங்கிரஹா சனகேர் ராஜா இப்படி அவர்கள் வேலை முடிஞ்சவுடனே அவர்களுக்கு சேனாபதியாய் இருந்த மாதிரி இருந்த போதும் அவர்களை அசுரல் தெரிந்து ரட்சித்தார் முச்சுக்குந்தான் சுப்பிரமணிய சுவாமி வந்து ஆச்சு அவர் தான் பட்டாலியன் கமாண்டர் சேனாபதி அப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோக்த்தை தவிர வேறு இதுவாக இருந்தாலும் கேளுங்கோன்னு அப்படி கழட்டி விட்டார்கள் தேவர்கள் அதுதான் கடைசியாக பார்த்துனேன் அப்படி சொல்லப்பட்ட மகா கீர்த்திமானான அந்த ராஜன் யாரு முச்சுகுந்த சக்கரவர்த்தி அவர் தான் சிவபக்தர் கூட சிவபக்தர் கூட சுப்பிரமணிய சுவாமி தேவசேனா கல்யாணத்தை அட்டன் பண்ணுறார் ஏன்னா காந்தம் படித்தவனுக்கு எனக்கு தெரியும் முதல் பாக சங்கர சங்கீத்தில் முதல் பாகத்தில் அதுதான் தான் முடியாது சங்க தேவசேனா கல்யாணம் வள்ளி கல்யாணம் அதுக்கப்புறம் திருவாரூரில் அப்படியும் அந்த விட்டங்க சொல்லப்படுது அப்படிங்க வந்து இப்போ இருக்கும் தியாகராஜ சுவாமியை அந்த சிவன் நாராயணன் உபாசனை பண்ணி இந்திரன் உபாசனை பண்ணி வந்த ஒரிஜினல் மூர்த்தி அவர் தான் தியாகராஜ சுவாமி இப்போ இருக்கார் திருவாரூர் தான் நியாயம்ட்டாங்க ஜனநாத் கமலாதி அதனால தான் சொல்கிறார் பிறப்பால் அந்த ஊரில் பிறப்பால் கமல இருக்கக்கூடிய திருவூரில் பிறப்பாலையும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறார் இப்படி சொல்கிறார்கள் அப்போ என்னாச்சு சொல்லப்பட்ட அந்த ராஜாதேவர்களை நமஸ்காரம் பண்ணி சிரமத்தால் இழைச்சு போட்டாங்க ரொம்ப நாள் சண்டை போட்டதுனால் இழைச்சு போனதுனாலும் அந்த உறக்கம் நிதிரை அதையே வரமாக பெற்றுக்கொண்டார் அவர்களுக்கு நித்ர வராத அவர்களுக்கு தான் கேட்டால் தெரியும் யா தேவி சர்வபூ நித்ரா ரூபேன சம்தினா அமர்த்த சேனமத்த சேனமத்த சேனமோனமாங்கிற தேவி மாயா விஷ்ணு நித்ரா தேவி உறக்கத்தையே அவர் வந்து வரமா அடைந்தார் அவர் தேவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த இது வரத்தோட நித்ரையோட குகையில் படுத்து தூங்குகிறார் உங்களுக்குள்ள பூந்தார் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாது யாருக்கும் தெரிய வந்தா ஜன நடமாட்டம் இல்லாத என யாரும் வரமாட்டார் அப்படிப்பட்ட ஒரு குகையில பார்த்து பூமியில பூலோகத்துல போய் தூங்குறார் அவர் எங்க படுத்திட்டு இருக்கார் என்னன்னு தெரியாதா கண்ணனுக்கு அப்போ யாராலையும் அறியாதவனான நிதிரை செய்யக்கூடியவங்களை தூக்கத்தின் நடுவுல யாராவது உங்களை வந்து எழுப்பி விட்டான் உங்களை உணர்த்துவானால் உங்களை தூக்கத்திலேந்து கலப்பி விட்டான் அவர்கள் உங்களால் பார்க்கப்பட்ட போது உடனே சாம்பலாகிடுவார் அதனால் கண்ணன் வந்து எழுப்பி விடுதலவன் என்ன பண்ணார் உள்ளே போய் சாமர்த்தியமாக உள்ள போய் மறைஞ்சு போயிட்டார் தன்னுடைய உத்திரையத்தை அவன் மேலே போட்டார் அந்த உத்திரையத்தை பார்த்தவடனே கண்ணன் தான் படுத்துட்டுக்கான்னு அவனை காலால் உதச்சால் அந்த காலையை வந்து எழுந்தார் அவனால் எழுப்பி யாரை வந்து எழுப்பி விட்டாரோ வந்து பஸ்பராக பஸ்பமாக எப்படி சொன்னார் சாம்பலா கண்ணை எழுப்பி விட்டா எழுத்து அவர் தொடர்ந்து வந்து பார்த்த உடனே ஏற்றாப்புறம் இந்த காலை எவனு நிற்கிறான்னு உடனே பஸ் பண்ண போட்டது அவனுக்கு அத்திர சத்திரங்களால் மரணம் கிடையாது இதனால் மரணம் ஆயிடுச்சு பார்த்த உடனே தேவர்கள் கொடுத்த வரவும் ஆயிடுச்சு பரமேஸ்வன் கொடுத்த வரவும் முடிஞ்சு வச்சு கிருஷ்ணனும் இப்போ வந்து அனுகிரகம் பண்ண போகிறார் அப்படின்னு எல்லாம் ஆயிடுது அது யாரால கர்காச்சாரியா கர்காச்சாரிய ஒரு அவரை பரிகாசம் பண்ணதுனால் ஏற்பட்டது பண்ட வருஷம் தபஸ் பண்ணது மிச்சம் கர்காச்சாரியில் அவர்களுக்கு வர சொல்லிருக்கார் நீ வந்து இந்த முச்சு குந்தனை நீ வந்து கிருஷ்ண பகவதம் உன் கிடைக்கும்னு சொல்லுறத அதை ஞாபகப்படுதுன்னு சொல்லப்படுறார் பின்னர் அவர் அப்படி காலை உனன் சம்பளாக்கப்பட்ட உடனே காம்பல பஸ்மமா எரிஞ்ச உடனே பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ண கிருஷ்ண பகவான் அப்படியும் மெல்லா வெளியில மறைஞ்சிருக்கக்கூடிய மறைஞ்சி காணாமல் போனவர் வெளியில் அப்படி வந்து விவேக்கியானம் கூந்தராஜனுக்கு அப்படி தரிசனம் கொடுக்குறார் அழகா அப்படி பார்க்கிறான் எப்படியும் அதான் பார்க்குறார் எப்படி பண்ணுறான் பார்க்கணும் மகாவிவேகி மகா புத்தி கொண்ட புத்தாரி புத்து கொண்ட மகாராஜா மேகம் போல நீல வர்ணம் கொண்டு பட்டு பீதாமரம் உடுத்தியிருக்கார் சிவச்சங்கரம் மா இது மச்சம் இருக்குது மார்பல் இருக்குது பிரகாசிக்கக்கூடிய கௌஸ்துபணியால் பிரகாசிக்கிறார் இது எல்லாம் வெளியில் கிருஷ்ணன் இப்படி இருப்பார் சிவன் நாராயண் நாரதர் அந்த காலை சொல்லி கொடுத்துருக்கார் அப்படியே நகரத்துலேருந்து வெறுங்கையோடு வந்தார் வெளியில் அதே மாதிரி நாராயண ரூபம் இது அதே அப்படி இருக்கார் மாத்தலை அதனால அப் நாராயணன் தெரியறது நாலு கைகளோட வைஜயந்திங்கிற மாலையால் அப்படி கண்ணனுக்கே உண்டு வைஜந்தி மாலை அப்படி இருந்து அழகோட நல்ல தெளிவான பிரகாசமான முகத்தோட பிரகாசிக்கிறது மக்கர குண்டலங்கள் அந்த பாண்டூர கண்ணுக்கு இருக்கிற மாதிரி பிரகாசிக்கிற மகர குண்டலங்கள் மனுஷ சமூத்திற்கே தரிசிக்க தகுந்தவர் திருலோக்கச பிரேட்சணி தரிசிக்க தகுந்தவர் அதை பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டியது அனுராகத்தோட அதாவது இதோட ஸ்நேகத்தோட பக்தியோட அன்போட கூடிய ஒரு புன்னகை பார்வை அத அப்படி இருக்கு அன்போட பார்வை இந்த இருக்கக்கூடிய சுந்தர வயசு அபீச்ச வயசும் அப்படி சுந்தரமான வயசு ஆஹ் மதமடைஞ்ச சிங்கம் மாதிரி சிறந்த நடை சிங்க நடை ரங்கநாத சுவாமி அவருடைய திரும இதிலேருந்து அரண்மனையிலேருந்து வெளியில் வர மாதிரி ராஜதானியில் வெளியில் வர மாதிரி மதமடைந்த சிங்கம் மாதிரி திறந்த நடை தேஜஸாலம் ஜெயிக்க முடியாத அவரை பார்த்து அவருடைய காந்தி அப்படி ஒரு தேஜஸ் படப்பட படப்படானு ஒன்றும் புரியவில்லை பார்த்து அவருடைய காந்தியால் நடுக்க மற்றும் வந்து அதாவது நடுக்க முற்றுன பயந்து பயப்படுத்தப்பட்டு நடுக்க முற்றும் சந்தேகத்தோட மெதுவாக அவர்கிட்ட இப்படி விண்ணப்பம் செய்தார் பேச ஆரம்பித்தார் விவரமா பார்ப்போம் இருபத்தி ஏழு தேவர்கள் இப்படி சொன்ன உடனே என்ன சொன்னார்கள் அந்த சீமன்னாராயணன் தவிர உனக்கு முக்கிய அவர் ஒருத்தரை தான் முக்கியம் கொடுக்கணும் முக்கிய தவிர வேறு உனக்கு எழுதுங்க அழிவில்லாத பகவான் அவர் ஒருத்தரை தான் முச்சு அதிகாரம் இருக்கவர் சக்தி சக்தி இருக்கு தேவர்கள் சொன்ன உடனே மிகவும் புகழ்பெற்றவன் புத்திசாலி இந்த முச்சு தேவர்களை நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து பல வருஷங்கள் சிரமத்தால் அவரோட சண்டை போட்டு அசலோட சண்டை போட்டு களைச்சு போயிருக்கார் தூக்கத்தையே வரமா அடைந்தார் நிதிரையா தேவதத்தி நிதிரத்தியா வளமானது தூக்கம் கண்களை அப்படியே கவிக்கும் குகைக்குள்ள யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத மாதிரி இருக்கக்கூடிய குகைக்குள்ள போய் படுத்துட்டார் யாரும் தூங்கக்கூடிய உங்களை யாராவது தெரியாம நடுவில் எழுப்பினா உங்களை தட்டி எழுப்பினா உங்களுடைய தூக்கத்தை கலைச்சா தூக்கத்தை கலைத்தால் தூக்கத்தில் எழுப்பி விட்டான் அவனுடைய உங்களுடைய பார்வைப்பட்ட உடனே உங்களுடைய திருஷ்டிப்பட்ட உடனே பார்வைப்பட்ட உடனே அவன் சாம்பராகட்டும் யாராக இருந்தார் அப்படின்னு தேவர்கள் வரம் கொடுத்துட்டார் அந்த வரத்தை அடைந்திருந்தார் காலை அவனன் அவரை வந்து எழுப்பி விட்டுருக்கார் கண்ணனும் அவருடைய மேலே உத்தரியத்தை அதே பீத்தாம்பர கலரில் போட்டுருக்கான் அந்த பீதாம்பரத்தை கலரோடு இருக்கக்கூடிய அந்த பீதாம்பரம் பட்டு பீதாம்பரம் மஞ்சள் பட்டு பீதாம்பரத்தை மேலே இருக்கக்கூடிய அந்த உத்தரியத்தை படுத்துனு இருக்கிற மேலே போட்டு மறைஞ்சு போயிட்டார் ஐயா அந்த அதனால தான் காலைவனம் வந்தால் கிருஷ்ணன் படுத்துட்டுக்கான்னு உதச்சன் உதச்சவன்னே இவர் கழுந்தார் காலை பார்த்து கண்ணால் பார்த்தார் பஸ்வம் போயிட்டார் தேவர்கள் கொடுத்த வரம் பலிச்சதி பரமேஸ்வரன் கொடுத்த வரம் பலிச்சனி பரமேஸ்வரன் கொடுத்த வரம் கர்காச்சாரியருக்கு ஒரு ஆயுதத்தாலும் அத்திரங்களால் சத்திரங்களாலும் வதம் கிடையாதுன்னு பலிச்சிருந்தேன் தேவர்கள் கொடுத்ததுனால சரீரத்தில் வந்த கண்ணு பார்த்த உடனே கண் பாரப்பட்ட உடனே அந்த அக்னிய பஸ்மத ஆகிடுச்சு இப்படி காலை அவன் தெரிஞ்சப்பறம் சாம்பலாவன உடனே பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ணன் இவர் கண்ணை எழுப்ப முடியாது அதுக்காக அவனை கூட்டு வந்துருக்காரு காலைவன எழுப்புறதுக்கா இப்போ என்ன ஒரே கல்லில் ரெண்டு மங்கா அது ஒரே கல்லையில் ரெண்டு மங்கா கண்ணன் எப்பொழுதும் ஸ்ட்ராட்டஜி அப்போ அவனை எழுப்பி அவன் மூலமாக இந்த காலை வந்து முடிக்கணும் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் கர்காச்சாரிய சொல்லிட்டுக்கார் குரு அந்த விஷயத்தை நிறைவேற்றணும் அப்புறம் அவருக்கு முக்கிய கொடுப்பதற்காக பதிலிகாசம் போய் தபஸ் பண்ண அனுப்பணும் அடுத்த அடுத்த ஜென்மம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கா நம்ம முடிச்சுக்கொண்டு ஸ்தோத்திரம் பார்க்கணும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப உருக்கம் அடுத்த ஜென்மாவில் அவருக்கு மோட்சம் சரி அப்படியே கிருஷ்ணன் வந்து பெரிய புட்சாலியான முச்சுக்குந்தனால நேர காட்சி கொடுக்குறார் எப்படி காட்சியும் பொய்யான சாட்சி நீருண்ட கனத்த மேகம் போல அப்படி கோமலமான பரம பரம சுத்தமான பவித்திரமான மிருதுவான சரீரம் இடுப்பில் வந்து மஞ்சள் நிறப்பட்டாங்க மார்பில் சீவத்ஷம் சீவத்ஷம் வரும் அதுதான் மகாலட்சுமி வாசம் கழுத்துல அழகான பிரகாசமான கௌஸ்துபமணி அந்த திருப்பாறு கடலேருந்து வெளியில் வந்த கௌத்துபமணி நாலு திருக்கரங்கள் உருண்டு திரண்ட பெரிய தோள்கள் வைஜெயந்திங்கிற வனம் அது இந்த வைஜந்தி வனமால ஏற்கனவே சொல்லியிருக்கோம் துளசி குந்த முந்தார மந்தார பாரிஜாத்தம்புஜெயிஸ்துயா பஞ்சபிகி கிரதிதாமாலா வைஜந்தி தி கத்தியதே இதுதான் ஒரு லக்ஷணம் துளசி குந்த மந்தார பாரிஜாத அம்புஜ்த அம்புஜெய்துயாம் பஞ்சபிகி கிரதிதா மாலா வைஜயந்தி இது கத்தியது துளசி முல்லை மந்தார பவழமல்லி தாமரை இப்படி அஞ்சு புஷ்பங்களால் தொடுக்கப்பட்டது தான் வைஜியந்தி வனமாலை வைஜியந்தி மாலை வனமாலை வன வைஜயந்தி வனமாலை எல்லாத்தான் அப்படின்ற வனமாலை அழகான தெளிந்த முகம் அப்படி படிச்சுன்னு இருக்கக்கூடிய முகம் காதுகளில் அப்படி பிரகாசமான மகர குண்டலங்கள் அகில லோகமும் பார்ப்பதற்கு துடிக்கக்கூடிய அளவில் அழகு கண்ணன் அப்படி அழகு அழகான புன்சிரிப்பு கருணை பொங்கக்கூடிய பார்வை கருணையோட பிரேமையோட ஸ்நேகத்தோட அந்த ஒரு பறிவோடு பார்க்கக்கூடிய பார்வை அழகான வாலிப வயசு மதம் பிடிச்ச சிங்கம் மாதிரி அப்படி முடுக்கான நடை அதாவது ரங்கநாத அவருடைய அரண்மனையில் வெளியில் வர மாதிரி நட இப்படி தேஜஸால் பெரிய ஒளியால் பார்க்க முடியாமல் பக்க அணுக முடியாத அந்த கிருஷ்ணனை புத்தாலியான முஜு முச்சு குந்தர் புத்திசாலி அறிவாளி முச்சுக்குந்தர் பார்த்தார் அப்படி அவருடைய தேஜஸ் பிரகாசத்தை பார்த்து திகைச்சு போய் சந்தேகமடைந்த முச்சுக்குந்தர் மெல்ல மெல்ல அவர்கிட்ட இப்படி இதே விண்ணப்பம் பண்ணார் விஜயாபனம் பண்ணுறார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாருக்கும்